பாடம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்லாஹ் கூறுகின்றும் மறதியாளர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் சூரியன் உதயமாக முன்பும் அது மறையும் முன்பும் உமது இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய்வீராக இருபதாவது அத்தியாயம் அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை புகழ்ந்து தஸ்பீர் செய்வீராக நாற்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் சில வீடுகளில் அவை உயர்த்தப்பட்டு அதிலே அவன் நினைவு கூறப்படவும் வேண்டும் என அல்லாஹ் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் வியாபாரமோ தொழிலோ அவர்களை திசை திருப்பது இருபத்தி அத்தியாயம் முப்பத்தி மற்றும் முப்பத்தி வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நாம் காலையிலும் மாலையிலும் தஸ்வீர் செய்கின்ற மலைகளை நபி தாவூத் அலி அவர்களுக்கு வசப்படுத்தி தந்திருந்தோம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம்